அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அறிந்த ஆற்றி செய்கிற்பார்க்கு அல்லால் வினைதான் சிறந்தான் என்று ஏவற்பாற்றன்று அறிந்து ஆற்றி செய்கிற்பார்க்கு அல்லால் வினைதான் சிறந்தான் என்று ஏவற்பாற்று அன்று ஒரு செயலை தெரிந்து மேலும் அச்செயலை செய்யும் வழிகளையும் தெரிந்து செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களை அல்லாமல் நல்லவர்கள் வேண்டியவர்கள் என்பதற்காக ஒரு செயலை கொடுப்பது சரியன்று ஒரு செயல் என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் பிறகு அந்த செயலை செய்யும்படியான வழி தெரிந்திருக்க வேண்டும் மேலும் தானே எந்த வழியிலும் செய்ய தெரிய வேண்டும் அவர்தான் வேலையை திறம்பட செய்ய முடியும் அவரைத்தான் செயலை செய்வதற்கு நியமிக்கப்பட வேண்டும் வேண்டியவர் நல்லவர் என்பதற்காக திறமை இல்லாதவரை நியமிக்கக்கூடாது எவ்வளவு தெளிவானவராக இருந்தாலும் அவர் மாறக்கூடும் என்று சென்ற குரலில் உபதேசித்திருக்கிறார் சரி எதற்கு வம்பு நம்மீது அன்பு கொண்ட நண்பனையே இந்த செயல்களை செய்யுமாறு தூண்டுவோம் என்ற முடிவுக்கு வந்துவிடக்கூடாது ஆராயாமல் அன்பின் காரணமாக அறிவும் செயல்திறனும் இல்லாதவரிடத்தில் செயலை ஒப்படைப்பதால் அது கெட்டுப்போகும் இந்த குரட்பாவில் வினையின் இயல்பு ஒரு காரியத்தை செய்வதனுடைய தன்மையை உபதேசித்திருக்கிறார் இனி பதவரை பார்க்கலாம் வினைதான் செயலை செய்யும் அறிந்து வழிமுறைகளை அறிந்து ஆற்றி பொறுமையாக செய்கிற்பார்க்கு அல்லால் செயல் புரியாதவனை தவிர மற்றவனை சிறந்தானென்று சிறந்தவனென்று நம்மிடம் அன்புடையவன் நல்லவன் என்று கருதி ஏவர் பாற்றன்று செயல் புரிய தூண்டக்கூடாது செயலை செய்யும் வழிமுறைகளை அறிந்து பொறுமையாக செயல் புரியாதவனை தவிர மற்றவனை சிறந்தவன் நல்லவன் என்று கருதி நம்மிடம் அன்புடையவன் என்று கருதி செயல் புரிய தூண்டக்கூடாது அறிவும் ஆற்றலும் உடையவனிடமே செயலை ஒப்படைக்க வேண்டும் என்பது கருத்து அறிந்தாற்றி செய்கிற்பார்க்கு அல்லால் என்று அனைவருக்கும் நல் மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு